நாற்றை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக செய்ய போகிறது ஆப்பிள் முட்டைக்கோஸ் சாலட் செய்ய தேவையான ஆப்பிள் ஒன்று கேரட் ஒன்று சிவப்பு முட்டைக்கோஸ் பச்சை முட்டை கோஸ் மாதுளம்பழம் ஒன்று லெமன் ஒன்று லெச்சூஸ் சூரியகாந்தி விதை பாதாம் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ஹனி தேவையான செய்முறை முதல்ல ஒரு பவுலில் முட்டைக்கோஸ் சிவப்பு முட்டைக்கோஸ் பச்சை முட்டைக்கோஸ் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருவோம் கேரட்டை துருவி போட்டு விடலாம் மாதுளம்பழம் நல்லா எடுத்து முத்துக்களை அதில் கலந்துடுவோம் லேட்டிவ்ஸ் கலந்துடலாம் சுரிகாந்தி விதை கலந்துடுவோம் பாதாம் கலந்துடுவோம் கடைசியாக ஆப்பிள் நறுக்கி கலந்துக்கலாம் இல்லை ஒரு முதலே நறுக்கிட்டோன்னா ஆப்பிள் வந்து கருத்துடும் பொடியாக நறுக்கி அதில் கலந்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல இலுமிச்சம் சாறு எடுத்துட்டு அதில் தேன் கலந்துப்போம் மிளகு இடித்து அதில் கலந்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா இடித்து அது பொடியாக இடித்து அதில் கலந்துருவோம் உப்பு கொஞ்சம் ருசிக்கேற்ற மாதிரி கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோல்ல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆப்பிள் முட்டைக்கோ சாலட் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம் stop